வணக்கம் ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கேரளாவில் உள்ள மேற்கு காட்டு பகுதியில் எனப்படும் புதிய இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு அணியக்கூடிய சூப்பர் மின் தேக்கியை ஐ ஐ டி பார்பே நிறுவனம் எட்டாவது இந்தியா மியான்மர் ஒருங்கிணைந்த ரோந்து படையின் பங்கேற்றுள்ள இந்திய கடற்படையின் பெயர் ஐ என் என்பதாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உயிரியல் பல்வகை அமைப்பிற்கான சர்வதேச நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி யார் மூன்று எந்த நாடு வரோல் இல்லாமல் ஆயுள் தண்டனையை அறிமுகப்படுத்துவதற்கு தண்டனை குறியீட்டை சீர்திருத்தியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்